மூன்று அப்துல்லாஹிபின் உமர் அபியுல்லா அறிவிக்கின்றார்கள் நான் பல்குச்சியால் பல்குத்துவதாக என்னை கனவில் கண்டேன் என்னிடம் இருவர் வந்தனர் அவர்களில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவர் நான் பல்குச்சியை சிறுவரிடம் கொடுத்தேன் பெரியவருக்கு கொடு என என்னிடம் கூறப்பட்டது அவ்விருவரில் பெரியவரிடம் அதை நான் கொடுத்தேன் என்று நபி சொல்லாஹா அலிகல்லம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி இரண்டு நான்கு ஆறு முஸ்லிம் இரண்டு இரண்டு ஏழு ஒன்று